மலஜலங்கள் சென்று ஒழிய ஒழித்தல் உருவம் குதஸ்தானத்தில் இருந்து மலமூத்திரங்களை வெளியே செல்லும்படியாக அவற்றை ஒழிக்கும் சமானம் உந்தி சேர்ந்து அன்னரசம் உறுப்பு அனைத்தும் பொகுக்கும் என்று சமான வாயுவானது நாபிஸ்தானத்தில் இருந்து கைகால் முதலிய அவயவங்கள் அனைத்திற்கும் லா அனரசத்தை எப்போதும் பகுத்துக் கொடுப்பதுதான் அதான் அவங்களுடைய வேலை இந்த சமான வாயு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை அபானவாய் ஜீவனம் பண்ண பிறகு அது பிரிக்குது மனதலம் தனியாக போயிடுது அப்புறம் ரத்தம் முதலான சாலை தனியாக அடிச்சிருது அதை எல்லா நரம்புகளுக்கும் செலுத்துது செலுத்தும்போது அந்தந்த நரம்புகள் அந்தந்த கோலகங்கள்ல இருக்கின்ற இந்திரியங்கள் கோலகங்கள் எல்லாம் வேடி எடுத்துக்குது அதை எடுத்துக்கிட்டு அது வளர்ச்சி அடையிடுது அந்த மாதிரி இல்லையா சொன்னா விட்டுரும் அவ்வளவுதான் தெருவில் மிச்சுக்கிட்டு போறாங்க எத்தனை வேலை சாவணம் போகுது பண்ணி தருகிட்டு போறாங்க சத்தம் போட்டு போறாங்க வேணாம்னு வாங்குறேன் இல்லாம கசாமிருக்கம் இல்லை எல்லாம் சாமான கட்டாயம் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை அது மாதிரி போயிட்டே இருக்க வண்டியில் சைடு போவோம் இந்த பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அப்புறம் இன்னும் அலங்கார பொருள்கள் அப்புறம் கத்திரிக்காய் முருங்காயி சாமான்கள் ரொட்டி கைகள் எல்லாம் போயிட்டே இருக்கும் சத்தம் போட்டு போவோம் சத்தம் போடாமல் போவோம் வேணும்னா கூப்பிட்டா வந்துடுவோம் அதுக்குள்ள விலை கொடுத்தாங்க வாங்கிக்கலாம் அப்படி போல் இந்த என்ன பண்ணரசும் ஒரு சத்துல இருக்கும் அது சத்து எடுத்துக்கணும் வேணும்னா இருந்தா எடுத்துக்க போட்டு முடிஞ்சோம் எல்லாம தள்ளி போடுற போடுறது கோயத்துக்கு தான் போகுது பிரிக்கிறது அங்க இருக்கு அப்பிரிய வச்சிருக்க சமான் ஆயுக்கு இவ்வளவு வச்சிருக்கும் போதே நாந்தியா கருத்தான் நான் கருத்த நான் போட்டு என்ன என்ன பண்றது அப்படி இருக்கு அதனால அது உதாரணம் அப்புறம் உதாரணம் களம் உற்று உட்காரம்பரியும் உதான வாயுவாது கண்டஸ்தானத்தை பொருந்திருந்து வாந்தி செய்விக்கும் உதாரணமாக வாஞ்சி கடைதல் அதாவது நம்ம சாப்பிடுறது உள்ள அமிகமிக்க விடுறது சாப்பிட்றவள்ள சிக்கியது இல்லை அது இப்படி கடைஞ்சி கடைஞ்சி விடுவாது அமிக்க உள்ள அப்படி உள்ள அது அமுக்குல தொலை திக்க உள்ள போக முழுக்கணும் இல்லை தண்ணி குடிச்சாக்குறது கடைதல் வரும் கண்டசானத்தை பொருந்திருந்து கடைதலை செய்யும் யானம் அங்கம் எங்கும் இருந்து உடம்பை பறிக்கும் வியானவாயுவானது தேவ முட்டிகளும் இருந்து தேவத்தை தாங்கி நிறைவேற செய்யும் இந்த வாயு வியானவாயுங்கிறது உடம்புறா இருந்து கொண்டு உள்ளங்க இருந்து கொண்டு தாங்குவது தாங்க தாங்கும் சக்தி அதுக்கு தான் இருக்கு அந்த உடம்பு தூக்குற சக்தி அது செய்ய செயல்படுன்னா உடம்பு நடமாறதில்லை படத்துக்கு பேசாமே சொல்றாங்க அசந்து போச்சேங்கிறாங்க படுத்துக்கலாம் போய் காரணம் என்னன்னா அந்த உடம்புல உள்ள சத்துக்கு போய் ரத்தத்தில் செயல்பட்டு செயல்பட்டு போகுது செயல்படக்கூடிய சாமர்த்தி இருக்கிறது செலவாயிருச்சு சத்தில செலவாக போகுது போதா யானை தானும் சக்தி அவர் கொடுக்க மாட்டேங்குது அப்படியே படிச்சுக்காட்டு அப்படியே இவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கு அந்த வாய்க்கல் வேலை அப்புறம்தான் இந்த வாயுக்கள் மற்ற ஒரு அஞ்சு வாயுக்கள் சொல்றாங்க குன்றுதல் நாகன் சோம்பு ஆவித்தல் விளைக்கும் நாகன் முதலிய உபவாயுக்களுள் குண்டுதல் இல்லாத நாகவாயு சோம்பலையும் கொட்டாய் விடுதலையும் உள்ளாக்கும் கூறுமனால் விக்கலோடு தேக்கு கூர்ம வாயுவால் விக்கலின் யாப்ப விடுதலும் உள்ளாகும் அடுத்த பாட்டில் இந்த மூணு வாயு சொல்ல மலுடன் இருமல் வரும் கிரிகரணால் நகுதல் சொல்லுதலாம் தேவதத்தனா சோக ராகம் இம்மை தருந்தன அந்தனாம் வாயு ஐந்து நாள் காறும் இருந்து நனிவேங்கி மெய் முழுதும் வெடித்திடச் செய்தலும் நாங்காதே விளம்பு வாயுக்கடம் கருணேந்திரங்கள் இயக்கால் வரும் பிராணாதி வாயு தாமி இயக்கும் சொல்றால் தும்மல் உடன் இருமல் வரும் கிரிகர வாயுவால் தும்மலும் இருமலும் வரும் தேவதத்தினால் நகுதல் சொல்லுதல் சிரித்தலும் பேசுதலும் உண்டாவதாம் அதாவது இந்த வா வாக்கெந்திரி அதாவது வாக்காதிரிய சொல்றோ இந்த வாய்கல் கர்மேந்திரி இயக்கம் சொல்றார் முன்ன சொன்னது ஞானேந்திரி இயக்கம் சொல்றது தனஞ்செயன் இம்மை சோக ராகம் தரும் தனஞ்சய வாயு இப்பிறப்பின்கண் பிறப்பிற்கு ஏதுவாயு சோகத்தையும் ராகத்தையும் தருவது தனஞ்செயனாம் வாயு இறந்து இறந்த ஐந்து நாட்கள் நாள்காலரும் இருந்து அத்தனஞ்சயா வாயுவானது பிராணவாயு நீங்கிய பெண்ணும் ஐந்து நாள் வரைக்கும் உடம்பில் இருந்து உடம்பு முழுவதும் நினி வீங்கி எடுத்துடச் செய்து அகலும் முழுவதும் மிகவும் வீங்கப்பண்ணி தலையை எடிக்கச் செய்து நீங்குவதாம் புறவாயுக்கள் இளம்பு நாகாதி கர்மேந்திரியங்கள் தன்மை மிக இயக்கம் இயக்கம் தோறும் என்று சொல்லப்படுகின்ற முதலிய வாயுக்கள் வாக்காதி கர்மேந்திரங்களை மிகுதியாக இயங்கும்படி செய்வனவாம் பிராணாதி வாயு ஞானேந்திரியங்களை விடாமல் இயக்கும் ஆந்திரமாயுள்ள பிராணன் முதலிய வாயுக்கள் சர்வோத்ராதி ஞானேந்திரங்களை தவறாமல் இயங்கும்படி செய்யும் பாட்டில வைரமன் முதலான வாயுக்கள் வாயுவானது கூட இங்கேயும் அங்கே தங்கியிருக்குமா அவர் விழிச்சு தலை பிரமத்தின் மூலமாக வெளியே போகணும்னு சொல்லப்படுது அது மட்டும்தான் சமாதி அடிக்கிறவங்களுக்கு இங்கு சூடம் எல்லாம் வச்சு அப்படியே மண்ணு சொல்லுவாங்க வெடிக்கும்போது அது அது வழியா போகுமா அதுக்கு அந்த சூடம் வச்சாக்கா இதும்மா அதான் வீங்க செய்து வெடிக்கிறது தான் அதை திருப்புறதுன்னு சொல்லுவாங்க உடம்பு திரும்பிடுமா கிழக்கு நோக்கி வைக்கிற உடம்பு உடம்பு திரும்பிடுவோம்னு சொல்லுவாங்க அப்புறம் பணம் சொல்றாங்கல்ல அந்த வாழை அஞ்சு நாள் வரை இது போகுது அது சொல்லும் போது சீக்கிரம் போக வேண்டிய வெளியே இருக்கு சூடு தாங்க கூட வெளியே போகுது அதுதான் மேலே போகிறது அப்படியே மேலே வருமா ஏந்திரிக்குமா அந்த வெடிக்கிற சமயத்தில் ஏந்திரிக்கம்மா அவன் தடிவு அடிப்பான் அடித்தாதான் கீழே இறங்கும் இங்கே வந்து அஞ்சு நாள் பிடிக்கிறது வெளியே போகிறதுக்கு அங்கே ஒரு அஞ்சு மணி நேரம் வேகன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரத்துக்கு போயிருது வெளியே அது வேகதில்லை ரெண்டு மணி ஆச்சுன்னா அவரை தூங்க மேடை போகும் அது அது வாய் வெளியே கிளம்புடுது முன்னாடி வாய் போயிடுச்சு ஒருவாய் தங்கிருக்குமா அந்த ஒருவாய் போகும்போது அஞ்சு மணி நேரம் சூடு கழிப்பிடறாங்க ஆகுது வெளியே போறதுக்கு முக்கியம் பிரபஞ்சு மகா பிராணனும் பெயர்கோள் காற்றுகள் ஜீவசம்பந்தே கரணங்கள் இயக்கி இடுமன் முதலைந்திருக்கும் பாற்றிகளும் வியாபாரம் பொரை பிண்டி கரணம் பாகமுழு விரகமிடமும் கொடையாகும் தருமம் ஆற்றலுரு திண்மை நெகிழ்வார் அலட்சி பருகி வெளியாம் அயனுடரி அரணேசன் சதாசிவன் தேவதைகள் இதில் இன்னொரு அஞ்சு வாய்க்களை சொல்றார் அந்த ஐந்து வாய்க்கள் அந்த கடந்த இயக்குதான் சொல்றார் கடைசியில் சொல்லி முடிக்கிறார் வைரம்பன் முக்கியன் பிரபஞ்சனன் அந்த மகாபிராணன் இன்னும் வாயுக்களின் வகையை கூறின் வைரம்பனும் முக்கியனும் பிரபஞ்சனும் அந்தரியாமியும் மகா பிராணனும் அந்த அந்தரிய அந்த ஒரு பேர் உள்ளது பெரும் பெயர் கொண்டுள்ள காற்று இவைகள் வாய்க்கலாகும் ஜீவனுடன் சம்பந்தமாக இருந்து உள்கரணங்கள் இயக்கிவிடும் மனமுதலே அந்த கரணங்களை இயங்கும்படி செய்வனவாம் அஞ்சு வகைகள் என்ன பண்ணுது மணபு சித்தமாக இயக்குது இனிமேல் பஞ்சபதி சொல்ல ஆரம்பிக்கிறார் மண்முதல் ஐந்திற்கும் பால் தியழும் பிரிதி அப்பு அக்னி வாயு ஆகாயம் என்னும் பூதங்கள் ஐந்திற்கும் அவற்றிடமிருந்து இயல்பாக விளங்குகின்ற வியாபாரங்கள் வியாபாரங்களாவது முறையே பொரை பிண்டீகரணம் பாகம் விரகம் கொடை ஆகும் அதாவது பிரித்திவிற்கு தாங்குதலும் அப்பவிற்கு தூளியை திரட்டுதலும் அக்னிக்கு பாகம் செய்தலும் வாயுவிற்கு வளர்த்தலாம் ஆகாயத்தில் இடம் கொடுத்தலாம் அதற்கு உள்ள வியாபாரங்கள் தொழில் தொழில் அர்த்தம் தர்மம் சொல்றார் தர்மன சுவாவம் பஞ்சபூதிரங்களின் தர்ம முறையே ஆற்றல் ஒரு தன்னம் நிலை பெற்ற கடினமே பூமியின் தர்மமாம் நெய்வு நெகிழி சானது அப்பவின் வெம்மை அக்னியின் தர்மமாம் பரிசும் தொடுவதே அறிவதான பரிசும் வராது அதாவது இழிந்திருப்பது ஆகாயத்தின் தருவான் சொல்றார் அயன் அரி அரண் ஈசன் சதாசிவன் தேவதைகள் வரிசையா சொல்லிக்கணும் பிரம்மா விஷ்ணு ருத்வன் மகேஸ்வரன் சதாசிவன் அதிதே இந்த அஞ்சு பூதங்களுக்கும் அதாவது பிரிச்சியிலிருந்து அஞ்சு பூதங்களுக்கு தேவதைகள் ஆக இந்த பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சம கும்பல் தொழில் தர்மம் அப்புறமேல குணம் வயதில் இவ்வளவு சொல்ற முதலாயிவே குணங்கள் ககனத்தில் கொழி ஒன்றே வழி கிரண்டூருடனே அந்த கொழியோடு மூண்டார்கிரதமோடு நான் கைந்தில் மீமனமுடு புவி கெந்த நவீன் ரபௌஜி கை விடறிய இந்த பாட்டில் குணங்களை சொல்லி முடிச்சு ஒரு பஞ்சபூதங்கள் பஞ்சிகனமான பிறகு அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு சொல்ற கந்தமுதல் ஆயினவே குணங்கள் கந்தம் ரசம் ரூபம் பரிசம் சத்தம் என்பனவே முறையே அப்படி தீவியை ஆதி பஞ்சபரிசன் குணங்களாம் இது முடிச்சாச்சு இப்போது அந்த குணங்கள் வெளிப்படுது எப்படி இருக்கு சொல்ற அவை தம்முள் ககனத்திற்கு ஒளி ஒன்றே அ குணங்களுக்கும் ஆகாசத்திற்கு பிரித்தியமானது சத்தகுணம் ஒண்ணுதான் ஒவ்வொரு சத்தம் வருது இல்லை அது என்ன ஒவ்வொரு சத்தம் வருது அப்படிங்கிறாங்க பிரச்சியத்தொனி எதிரொலி எதிரொலி வருது இல்லை ஆகாசும் ஒண்ணுதான் அவருடைய குணம் வெளிப்படும் அவை தம்மு ககனத்திற்கு ஒளி ஒன்றே அக்குணங்கள் ஆகாயத்திற்கு பரிசு நிறுவனமான சத்தகுணம் ஒன்று மாத்திரம் உள்ளது நடத்தது வலிக்கு ஊடனே இரண்டு வாய்பிற்கு உஷ்ணீதம் இரண்டாம் அதாவது சத்தம் சத்தமும் மிருதவா இருக்கும் அம் அழழுக்கு ஒலி ஒடு மூன்று அழி அகினுக்கு புகுபுகு என்னும் சத்தமும் உஷ்ண பரிசமும் வெண்மை ரூபத்தோடு மூன்று குணங்களாகும் அகினிக்கு இந்த சத்தம் வரும் புகுபுகு சத்தம் நல்ல சடச்சடா சத்தம் எரியும் வேற கெடுத்த சத்தம் சத்தம் அப்புறம் உஷ்ண பரிசம் பரிச உஷ்ணம் வெண்மை குணம் இல்லை செம்மை குணம் போன வெம்மை சூடு உஷ்ண பரிசம் ஆச்சு ரூபம் எப்படி இருக்கீங்க செம்மைதான ரூபம் சிவப்பு ரூபம் வெம்மைன்னு போட்டாங்க சிவப்பு ரூபாய் செம்மை செம்மை ரூபத்தோடு மூன்று குணங்களாம் அதான் ரூபம் அறர்க்கு ரசம் ஓடு நான்கு அப்பு இருக்கு புழு புழு வெண்ணும் சத்தமும் அல்ல சலசல சத்தங்களும் சேத்திக்கலாம் சீத பருஷம் விளக்கமின்றிய வெண்மை ரூபம் வெண்ணு சரியா தெரியாது அதனால விளக்கமின்றி வெண்மை ரூபம் ஆனால் தண்ணி மேலே கீழே வெள்ளட்டா வெள்ளையா தெரியும் அதான் விளக்கக்கு மின்னி போடுறாரு மதுரஸத்தோடு நான்கு இனங்களாகும் மதுரை சுவை தண்ணி சேலத்துல குழாய்ச்சல் குடிச்சா ருசியா இருக்கும் இங்கெல்லாம் அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் எடுத்து வர்றது அங்கே இருக்கு தங்கி போகுது அங்கேயே சாரமில்லா தகுந்தே அனைத்து இந்த பக்கம் அப்படி இருக்க அனைத்து அந்த பக்கம் இருக்காங்க புவிக்கு மனம் ஒரு ஐந்து புரிஞ்சுவிக்கு நற்கந்தம் துர்கந்தம் என்னும் இருவகை கந்தத்துகளோடு கடகடா வெண்ணும் சத்தம் கண்டிப்பா குடுகுடா எங்கே போயிடுச்சு அவ்வளவுதான் அப்ப ரொம்ப அனுபவம் இல்லை சத்தமும் நீலாதி ரூபமும் இந்த மண்ணுக்கு ரூபங்கள் பாருங்க நீலம் முதலான ரூபங்கள் எத்தனையோ இருக்கும் கடின பரிசம் மதுராதி நான முதலிய அசவமாக ஐந்து குணங்கள் ஆகும் அதாவது இனிப்பு துவப்பு கசப்பு பொறுப்பு தித்திப்பு அப்படிங்கிறது இது ஆறு சுவை நாலா சுவையம் சொல்ற இப்படி இது வரைக்கும் சொன்னதுனால பிரித்திவியனுடைய அதாவது அஞ்சு பூதங்களுடைய குணங்கள் சொல்ற ஐந்து பூதங்கள் இதெல்லாம் என்ன காரணம் இதுல கொஞ்சம் வில கொடுக்கிறார் பஞ்சீகரணம் பண்ணின ஐந்து பூதங்களில் தன் தன் காரணமான வியாபியமும் ஆனதால் காரணபூதங்களில் குணங்கள் காரியங்கள் தோற்றும் காரியபூதங்களின் குணங்கள் தன் தன் காரணபூதங்கள் தோற்றாது என்று அறிவாயாகும் பண்ண பிறகு ஆகாசத்தில் வாயு அக்னி அப்புதிவி அதிர்சயமாய்ப்போக சத்தகுணம் சத்தகுணம் திரு விஷயமாம் அப்படின்னு வரும் அப்புறம் வாயுவில அக்னி அப்புதிவி அதிர்ச்சியமாய்ப்போக அதாவது வியாபியமானபடினால் அதிர்சயமாக போக காரணகுணமாகிய சத்தமும் நிஜகுணமாகிய பரிசும் திருவிசியமாம் அப்படின்னு அஞ்சுக்கும் சொல்லி போறோம் அதுதான் இங்க இத பாடம் எழுதிருக்கான் திருப்பூரு திருப்பூட்டியை தான் முந்து ஞாதரு ஞானம் நியாயம் ஆம் திருப்பூட்டி என்பது முதன்மை வாய்ந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள்களாம் அவற்றுள் மூல அகங்காரம் சேர் ஜீவ சைதன்யம் நந்து ஞரு மூன்றூல் மூல அகங்காரத்தில் பிரதிபிம்பித்துள்ள ஜீவ சைதன்யமே தத்துவத்தால் நாசமாதர்க்குரிய காண்பானாகிய ஞாதுருவாம் நியாயம் அதில் ஞாதான கர்த்தா அறிபு மனதில் கதவு அறிவு ஞானம் மனத்தில் பிரதிபிம்பித்துள்ள சைதன்யமே ஞானமாம் கதூதல் பிரதிபிம்பித்த அர்த்தம் நவின்ற பௌதிக விடயம் நியாயம் என அறிக முன்னர் கூறிய பூத பௌதிகம் விஷயங்களாம் அப்பூத பௌதிக விஷயாவ சின்ன சைதன்யமே நியமான் என்று நீ திருபடியை அறிவாயாக திருப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது எல்லாம் இந்த மஞ்சள் பசத்தில் சூரிய சுட்ச சேர்த்து உள்ள இருபது தத்துவங்களும் அத்தொழில் கோலகம் தெய்வங்கள் சொல்லிருக்கு படிச்சு பார்த்துக்கோங்க கொண்டு வரல பஞ்சபூதங்களுக்கு ஐந்து சொல்லியிருக்கு அதே மாதிரி இருக்குதான் பூதங்கள் தொழில் தர்மம் குணம் தேவதை அது வருது பூத்திவே அப்பூ தேய் ஆகாயம் பெயர் அது தர்வம் என்னது வியாபாரம் சொன்னாங்கன்னா அது தொழில் தொழில் என்ன இடம் கொடுத்தல் உலர்த்தல் சும்மா நீங்க குறுக்கே பேசிக்கிட்டு அப்போ தேய் வாய் ஆகாயம் அதுல முதல்ல தொழில் தாந்துதல் பிண்டிகரித்தல் அது மேல தகித்தல் அப்புறம் இடம் கொடுத்தல் இது தொழில் இந்த பஞ்சபூதங்களுக்கு குணம் என்ன சத்தா பரிசா ரூபரசம் குணங்கள் அப்புறம் தொழில் ஆச்சு குணங்கள் அப்புறம் தர்மம் என்ன தர்மம் அதாவது பிருத்திவிக்கு தாங்குதல் தர்மம் தாங்குதல் பிருத்திவிக்கு கடினம் கடினம் பய இது சீதம் உஷ்ணம் அப்புறமேல இது மிருது நிராகாரம் அது கொண்டு அது தொழில் இல்லை நிராகாரமாக அப்புறம் தெய்வம் சதாசிவம் முகேஸ்வரன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அஞ்சுக்கும் தேவதைகள் இப்படி ஐந்து பூதங்களுக்கு ஐந்து தொழில் ஐந்து குணனும் ஐந்து தெய்வமும் அந்த தேவதை என்பது சொல்லப்பட்டிருக்கு அதில் பசுல இருக்க பாருங்கள் அப்படிங்கிறாவதுதான் ஆங்கதனை அடுதலுறும் சிறிதா அளவாச ஜீவன் அறையும் இருபத்தாராம் அவன் மாயை மருவம் ஓங்குளியாம் ஈசன் இருபத்தேழாமவன் உயிர் முதலாம் துணித நிருபத்தி எட்டாம் ஆனாம் நீங்கள் அருந்தி சனதிட்டான துருவாம் ஏதாச்சு எழுபத்தி போட்டு தத்துவங்களை கூறல் ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் ஒரு விதமா சொல்றாங்க இதுல அப்படி மாவட்டதான் சொல்றார் அதே மாதிரிதான் சில அர்த்தங்களும் மாறிதான் வருது ஒரு சாஸ்திர பிரகாரம் கண்டஸ்தானத்தில் உதாரண வாய்வு கடைதான் சொல்லியிருக்கு ஒரு வாங்குவோம் சொல்லியிருக்காரு அதனால சாஸ்திரங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் தான் செய்யுது இங்கு முன்னும் இருபத்து நான்காவது ஆகும் பூதிரங்கள் ஐந்து ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து வாயுக்களைந்து அந்த கரணம் நான்கு என்று கூறியதில் மனம் இருபத்தி நான்காவது ஆகும் மூல அகங்காரம் இருபத்தி ஐந்தாவது மூல அகங்காரம் இருபத்தி ஐந்தாவது தத்துவமாகும் அப்படின்னா அர்த்தம் இருவகான சரீரம் அஞ்ஞானம் தான் இங்க மூல அகங்காரம் பேரு மூல அகங்காரம் அதே மூல அகங்காரம் தான் அர்த்தமும் போடுறாங்க அதனை அடைதல் ஒரு சிதாபாச ஜீவன் அறையின் இருபத்தி ஆறாம் அவன் அம்மூலங்காரத்தை அப்படின்னா அந்த அஞ்ஞானத்தை அல்லது அவித்தையை அதெல்லாம் பிரிபிக்க அர்த்தம் பிரதிபிம்ப வடிவமாய் அடைந்துள்ள ஜீவ சிதாபாசன் இந்த பாட்டில் மூணாவது வருட சித்தபாசன் இருக்கு இல்லை கால் போட்டிகள் சிதாபாசன் சித்துப்போலி என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஆறாம் தத்துவம் அவன் சித்துப்போலி சித்து போடவு தோன்றி சித்து லட்சுமி மாயை மருவம் ஓங்கு ஒளியாம் ஈசன் இருபத்தி ஏழாம் அவன் மாயா உபாதிகனாய அக்காவோட்டுகனும் உயர்ந்த பிரகாச ஈஸ்வரன் இருபத்தி ஏழாவது தத்துவம் ஆவன் அவ்வுயர் முதல் ஆம் துரியன் இருபத்தி அவன் அந்த சிதாபாசனுக்கு அதிஷ்டான கோடஸ்தன் எட்டாவது தத்துவம் ஆவன் நீங்கள் அருண் ஈசன் அதிட்டாத்திருவான் பிரம்மன் நிகழ்த்தில் இருபத்தி கல்யாண குணங்களில் நீங்களில் இல்லாத ஈஸ்வரனுக்கு அதிஷ்டான பிரம்மம் இருபத்தி ஒன்பதாம் தத்துவம் ஜீவனுக்கு அஷ்டான செய்தனும் கூடசன் ஈஸ்வருக்கு அதிஷ்டான செய்தனும் பிரம்மம் என்று ரெண்டு தத்துவங்களாக கொண்டார்கள் இதுல ஆக இப்படி ஒரே தத்துவம் தான் முப்பத்தி ஆறாம் தத்துவம் தான் பிரமம் அதோடு சரி கூடசன தத்துவம் கொள்ளல குறைச்சாச ஒரு விதமாக இந்த சாத்தி இருபத்தொன்பதங்களோட அடைக்கிறார் என்பதை கருத்து தெரித்த காரிய தோற்றம் யுரோக யாம் கிரம சிருட்டிபட் சிறுட்டி நலப்பகுதி விரித்த மகதத்துவ மகமந்தான் தன் மாத்திரையாம் விலங்கு சத்த பிரகிருதி யார் உரை தவற்றா பிரம்மாண்ட பிண்ட முதலாய உள உதயம்தான் கிரம சிரிட்டி நிறைகடலான் மருத்துவசத்தலை ஆதிவோர் சிவத்தின் மாயா மய நாம உருவ நிகழ்வாம் அங்கே வா போட்டுக்கணும் சித்தின் நிறைய சிவத்தின் போட்டுக்கணும் கிரமசிரிட்டி யோட சொல்றார் இதன்புல் தெரித்த காரிய தோற்றம் முன்பு கூறிய காரியோற்பத்தியானது கிருமசிரிபர் சீட்டி என இருவையான் கிரமசிர்ட்டி என்றும் சீட்டி என்றும் இருபகாரமாம் சாஸ்திரங்கள்ல கிரமசீட்டின்னு சொல்லியிருக்கேன் உபர் சிறி அதாவது திட்டு சீட்டுவாதம் பேரு சிருஷ்டி திருஷ்டி திருஷ்டி சிருஷ்டி என்ன ரெண்டு பிரகாரம் சொல்லுவாங்க அதுல கிரமசிரி அப்படிங்கறது சிருஷ்டிக்கு திருஷ்டி சிருஷ்டி பிறகுதான் நமக்கு அந்த தெரிஞ்சுக்கொள்ள ஒரு சாமர்த்தியம் இருக்குன சீஸ்வரன் திருட்டி பண்ணிட்டாரு அதை பார்த்துட்டு நாம் அப்படி முதல் அர்த்தம் சிருஷ்டி பிறகு நமக்கு திருஷ்டி ஏற்படுது நம்முடைய சம்பந்தம் பார்வை இரண்டாவது உகபவர் சீட்டு அல்லது திருஷ்டி சீட்டு திருஷ்டி என்ன நான் எப்ப பார்க்கறோம் அப்பதான் உலகம் அதுவே உலகம் கிடையாது அப்படிங்கறது திருஷ்டி சீட்டுவாதம் உகபவர் சீட்டு என்னாலும் அதுதான் என்பதை சொல்றார் எல்லா சாஸ்திரம் சொல்றது கைலத்தில் ஒரு வகையா வேறாச்சும் சொல்வாருன்னு ஒருவரை முடிச்சுவாரு இங்கே ஒவ்வொரு சிட்ட சொல்லி எதையும் முடிச்சது இங்கு விரிக்கிறதில்லை ஒவ்வொரு சிட்டி என்கையாம் என்று சொல்லி மூலப்பகுதி விரித்த மகதமும் மூல பிரகிருன்றும் தோன்றிய மகதத்துவமும் அது என்றும் தோன்றிய மூல அகங்காரமும் தன்மாத்திரையாம் இவங்கு சத்த பிரகிரு பஞ்சபோதம் அகங்காரத்தின் என்றும் பஞ்ச தன்மாத்திரைகள் இப்போ கிரந்த எட்டி உண்டான் சொன்னார் இப்படி மூல பிரகிரு என்றும் தோன்றிய மகதத்துவமும் அது என்றும் தோன்றிய மூல அங்காரமும் அகங்காரத்திலும் மஜதன்மாத்திரைகளும் உண்டாம் மகதத்துவம் மூல அங்காரம் மஜத தன்மாத்திரைகள் என விளங்கானுள் இந்த சத்த பிரகிருதி அப்படின்னு சொன்னா ஏழு பிரகிருதி அர்த்தம் சப்தம் சப்தம் ஏழு பஞ்ச தன்மாத்திரைகள் என்றும் தூள பஞ்சபூதங்கள் உண்டாம் உரைத்து அவற்றால் கூறியூதங்கள் என்றும் ஆய் உலக உதயம்தான் கிரமசெட்டி இந்த பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பேரு சரீரம் முதலாய் உள்ள உலகங்கள் உற்பத்தி ஆகுதே கிரமசெட்டியாம் கிரமசெட்டி அதாவது மூலம் காரணம் மாய மூலப்பெருகிறது பிரகதியாகி மூலப்பெருகிறது சாமியா சரவாயிருப்பது மூலப்பெருதன் பேர் சத்யராஜ் மூன்று கோலம் ஒரே அளவு இருக்கிறது சிவப்பு கருப்பு வெள்ளை மூன்று நிற நூல்கள் ஒரு கைலாசத்தின் எப்படியோ ஒரே இருக்கும் அதன் பிறகு பெரிய இருந்தா கைது அப்புறம் தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள் மகதத்துவூதன்கள் ஜீவர்கள் கிரமமாக உற்பத்தி ஆறாகிறது கிரமசீட்டி இப்ப ஒவ்வொரு சீட்டும் சொல்ல போற நிறை கடலின் மருத்துவசத்து அலை அறாதி போறது அலையில்லாது நீர் நிறைந்துள்ள கடலின் கண் ஏகாலத்தில் வாயின் வசத்தால் அலை திவலை உரையாதிகள் தோன்றுவன போல் சிவத்தில் மாயாணமயநாம உருவம் நிகழ்வு ஆம் சச்சிதானந்த பரமத்தின் கண் ஏகாலத்தில் மாயின் வசத்தால் மாயாமயமாயுள்ள நாமரூப வடிவ உலக உற்பத்தியாதலே புகர் சிறி ஆம் அதாவது சமுதிரம் அலை இல்லாம சமுதிரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க காடு சம்பந்தம் ஏற்பட்ட அசை ஏற்படுது அலை ஏற்படுது அலை ஏற்பட மட்டுமல்ல அலை நுரை தேலை குமிழி பாசி கலங்க எல்லாம் ஏற்படும் ஒரே முறைதான் ரொம்ப நேரம் கழிச்சுக்க அப்படி போல இது எப்போது அந்த ஜீவ சிதாபாசன் பயமுகம் ஆகிறானோ அப்போ உலகம் தோற்றது ஈஸ்வனுக்கு அப்படிதான் அவர் பழிமா ஒரு சீட்டு பண்றாரு அவருடைய ஒவ்வொரு சீட்டும் தலைமசி சிட்டி நமக்கு ஒவ்வொரு சீட்டு இருக்கு எங்க இருக்கு சொப்பனத்தை அதுதான் சொப்பனத்தில பழு தூங்கும் போது ஈஸ்வர சீட்டிக்கப்பட்டு மூளை பெருகிறது எவ்வளவு பெருகிறது தன் பத்தி மா தன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நடக்குதான் இல்லையா நூறு வச்சு கிழக்கு வீடு கட்டியாச்சு அதுல சொல்றோம் இந்த வீடு எங்க தாதா கட்டுறது நூறு வருஷம் மாதிரி நூறு சப்பனம் காட்டுறான் அப்பவே ஆகுது அப்பவே அந்த பாவமணி ஒரு பட்சி நூறு வருஷம் போற பாவங்களும் அப்பவே தேசம் கால வஸ்து எல்லாம் அப்பவே ஒரு பத்தி இல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு சப்பனம் பத்து நிமிஷத்துல இவ்வளவு வேறா மன்றமே இல்லையா இது தாத்தா காலத்து வட்டினது பாருங்க எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆயி ஐம்பது வருஷம் ஆச்சு பேரம்பத்த வந்துட்டாங்க சந்தைப்பட்டே கிடக்குறாங்க என்ன பண்றது அப்படின்னு பேசுறோம் வந்தது என்ன பத்து நிமிஷம் தான் ஜாதி வந்த பேரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் உற்பத்தி எப்படியாச்சு இது ஒவ்வொரு சிட்டின்னு ஒரே சமயத்துல எல்லாமே உற்பத்தி வாருக்க காட்டும் சாமர்த்தியாது அப்படி நாம காடில்தான் இருக்கு நாம சிந்திக்கிறது இல்ல எப்படி உங்களுக்கெல்லாம் ஒன்றா இல்லையா சப்பளம் வருதா இல்லையா சரியில்லை அது பாரு என்ன வேடிக்கை இருக்கு சமது நதியில் வரின்றன நாம இங்க தண்ணி உள்ள தண்ணி கஷ்டப்படுறோம் சப்பளத்து தண்ணி ஓடு பரண்டு ஓடுது மழை பெய்யுது ஓடு அது தண்ணி பாய்ச்சப்படிதா பாருங்க நம்ம ஜனவர்கள் கஷ்டப்படுறோம் பாய்ச்சப்படி மாட்டேது போரிங் போல யாத்திரை பண்றோம் அது என்ன தண்ணிதான் அதுல போயிட்டே இருக்கு எங்க போகுதுல போச்சு எல்லாருக்குமே இது ஒவ்வொரு சீட்டு உண்டு ஆனாலும் நாம ஒத்துக்கறதில்ல இதே போல ஈஸ்வர்களுக்கு அவர் ஒவ்வொரு சீட்டு தான் அவர் செய்யறது அவரு கண் திறந்தாக அவ்வளவு சீட்டி ஆகணும் கண்ணம் எல்லாம் அடிக்க வச்சுன்னு சகசாமலக அப்பட அழிஞ்சு போச்சு அப்படியே கண்ண முடிய உலகம் இருக்காங்க கண்ணத்த எல்லாம் தான் இருந்தது நாம் நினைப்பேன்னா அவர் பகுதி வீட்டுக்காரரு பிறந்து எழுபது வருஷம் நான் பிறந்து ஐம்பது வருஷம் என் பையன் வந்து முப்பது வருஷம் இருக்கான் சின்ன பையனுக்கு இருபது வருஷம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா கலெக்ட் பண்றோம் அப்படி போல ஈஸ்வரனுக்கு ஒரு முறை அவர் சங்கல் பண்ணும் போது உலக உறுப்பும் தெரியாது சங்கல் பண்ணி கொஞ்ச நேரம் நிறுத்திடுறாரு நிறுத்திட்டு அறிஞ்சி போகுது அதனாலதான் ஈ சொல்லுக்கு எத்தனையோ திருட்டு எத்தனையோ பண்டங்கள் எத்தனையோ பிள்ளைகள் சொல்றதுதான் நமக்கு அப்படித்தான் எத்தனையோ சொப்பட எத்தனையோ காட்டிக்கிறா கணக்கு பண்றது இல்ல சொல்லியா பாட்டு மண்ணாலும் அவர் அலையோக்கும் இந்தீரா அவர் வாழ்வோம் போயேன விண்மை இனையோக்கும் எண்ணாலும் தேவரும் அண்டங்களும் இருந்த வெள்ள இல்லை கண்ணாடும் அவை எஞ்சே என் வாழ்க்கை நிலை எண்ணே காவலு நெஞ்சே அப்படின்னு ஜாகராஜா மனசு சொல்றேன் என் மனமே இத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் சேர்த்து போயிட்டாங்க எப்படி எல்லாமே நுண்மணியில் மாதிரியா சமுதிரத்து பக்கத்திலே மனதிற்கு இல்ல அது நுண்மணில் என்ன அதுக்கு போல முடியாது அதே போல தேவேந்திரர்கள் தேவர்த்து போய் போயிட்டாங்க அது ஆகாசும் பிரமரும் அண்டர் இழந்த எல்லாம் பிரம சீட்டி பண்றார் அழிஞ்சிடுறார் மீண்டும் சீட்டி பண்ற அழிஞ்சிடறார் என்னைக்கே இல்லையா கண்ணாடும் அவ எங்க விசாரித்து அதை எங்க போச்சு வாழ்க்கை நிலை என்ன கவலை சிந்திப்பாயிரு மனதை சொல்ற அப்படி சொல்லும் போது இந்த உலகம் பெரும்பட்சத்தை உதவிச்சேங்கிறார் நாம நினைக்கிறோம் அப்படிதான் சொல்றான் ஞான காலத்தில் அதான் நமக்கு பிடிபடுது இது பிடிபட மாட்டேன் ஆனாலும் சாஸ்திர ஒவ்வொரு சீட்டு ஒத்துக்கறதில்ல சொல்லிட்டு ஒவ்வொரு சீட்டு இதோ சரி அப்புறம் போற கிழமை எல்லா சேர்த்துதான் அந்த நிச்சயம் வந்தது சரி தோற்ற மறுத்து ஓட்டுறது ஒரு சப்பன்சம்ப சம்பந்தம் இல்லாத போல ஒரு சீட்டு விழுச்சு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது இந்த விசாரத்தில் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இது எப்போதும் உள்ளது ஒவ்வொரு சீட்டு தான் ஈ சொல்லுக்கு ஒவ்வொரு சீட்டு நமக்கு ஒவ்வொரு சீட்டு தான் ஈஸ்வர்ட்டே அவர் சொப்பனா நாமும் ஞானி ஆவான் அப்படிங்கிற அது போல இந்த ஒவ்வொரு திட்டி விஷயம் அவ்வளவுதான் இது சொல்லி அடுத்த பாட்டு திட்டி போவ குருதி சித்தம் மாதிரி பாகம் தூயபரபிரமாம் விகாரமிலாவால் தருதலங்கன் காரியங்கள் ஜடப்பகுதி எண்ணில் தாளிலாக்கதீர்ச்சிலையில் இச்சையில்லாதெழுந்த பகுதியினால் அழல் வரல்போல் பரசிவனால் மூலம் பகுதியடை மகதாதி காரியங்கள் வரற்கு கருதி நிறநிலையாகும் ஜன புகழ்வர் அறிஞர் காரியங்கள் தோற்றுவதனால் வகையினைப்பாம் பொருள் இவை சுருதி சித்தம் ஆதவினால் உண்டாகும் கிரமசிரட்டி உகவர் சிரட்டி எனும் இரண்டும் வே சம்மதமாகக் குறப்பட்டனவாம் ஆனதனால் அங்கீகரிக்கத்தக்கதேயாம் இரண்டும் சம்மதம்தான் வேத்து அதுதான் முடிவு இது ஆரம்பம் என்னை இதை சொல்லிதான் கொண்டு போகணும் அதற்காக நம்மதம் தூய பரபிரமம் ஆம் விகாரம் இலா இறையாள் சாமானியத்தால் மறைபடாத பரிசுத்த பரபிரமஸ்வரூபமான யாதொரு விகாரம் என்ன பரமேஸ்வரனால் காரியங்கள் தருதல் எங்கன் எண்ணில் கடரூபிரகிருதேனென்றும் மகதத்துவ முதலான காரியங்கள் உண்டானது எவ்விதமென்ற வினோபாயின் இந்த பிரகிருதி எப்படி சேட்ட பண்ண பிரமத்தின் சுருப்பத்தில் அவருக்கு திருஷ்டா கொடுக்கிறார் இச்சையில்லாது எழுந்த பருணியினால் தாலிலா கதிர் சிலையில் அளல் வரல்வோல் இக்காரியம் செய்வோம் என்னும் இச்சை இச்சா பிரயத்தனம் இல்லாமல் எழுந்த எளிய சூரிய பகவானால் இவ்வாறு ஆதல் வேண்டும் என்னும் முயற்சி முதலியில்லாத சூரியகாந்தனுக்கள் நின்றும் அகிரல் போல் சூரிய இன்னைக்கு பிடிச்சது நான் பிடிச்சது நிச்சயம் கிடையாது கூட அவருடைய கிரணங்கள் படும்போது சூரிய காந்தக்கல்லுன்னு இருக்கு அதுதான் காந்தக்கல்லு சொல்றாங்க அது அது வாங்கி அவங்க அதான் மின்சாரம் எடுக்கிறது அதை சுத்தியா எடுக்கிறது எந்த மின்சாரம் அதுதான் அனல் மின்சாரம் திட்டம் என்ன அர்த்தம் வெந்நீர் காய்ச்சறது அந்த ஆவியில சொத்து நீர் மின்சாரம் திட்டம்னா தண்ணியிலே சக்கர சொத்து வைக்கிறது செய்கிட்ட விரு பண்ணிட்டாங்க அப்புறம் விருதி பண்ணி விருது பண்றது பரசிவனால் மூலப்பகுதியை மகதாதி காரியங்கள் வர பரமேஸ்வரனால் மூலல பிரகிருதி நின்றும் மகதத்துவ முதலான காரியங்கள் உண்டாவதற்கு கருதின் முரண் இலையாகும் என அறிஞர் புகழ்வார் இப்படி ஆராய்ந்து அறியமிடுத்து விரோதமில்லையாமென்று என்றும் மகதத்துவ முதலாயின காரியங்கள் உண்டாகும் வகையினை பண்டிதருக்கு பகர்வார் காரியங்கள் தோற்றுதல் நாள் வகை காரியங்கள் உண்டாவன நான்கு விதமாம் அவை இன்று உரைப்பான் அந்நான்கு விதங்களை இங்க எடுத்துழைப்போம் நாலு விதமான காரியம் உண்டாடுறதுக்கு அதில் மதவாதிகள் சொல்றாங்க அடுத்த போராட்டில் விருத்தி பரணாமம் பிரிக்கிறாங்க நம்மளது வேதார்த்த பட்சத்தில் விவரத்தபட்சம் மற்ற மதவாதிகள் குழப்பிற பட்சம் விருத்தி பரவாமம் ஆரம்பம் குழப்பிட்டே கிடப்பாங்க அத சொல்லி நம்மள்தான் இன்னும் கடைசியில் பண்ணிப்பாரு அடுத்த பாட்டில் விருத்தி ஆரம்பம் பிரிந்த படங்குடில் பாவம்பால் தயிராகாரம் உரைத்தளுரு தந்துபட நியாயம் வன் பழுகை உரக உரு முறை அவற்றின் தீட்டாந்தமாகும் வகுத்து கையேற்றவன் கந்தருவ மகன் கணவிந்திர தாலம் சுத்திகாரசதம் தெரித்தவிவேன் முதலனவாம் திரிதல் என்னை பொருளில் இருந்திடு பொய் பொருள் கற்பிதமாக கோடாமணிய இருபத்தி ஒன்பதாம் போட்டு காரியோதய சதுஷ்டலயம் அப்படின்னா காரிய உண்டானது நாலு விதமான கருத்துக்கள் சொல்கிறார்கள் மதரவாதிகள் அதைப்பற்றி வெளிவணக்கிறார்கள் பொருள் விருத்தி பரிணாமம் ஆரம்பம் விவரத்தம் ஆம் அவற்றில் அவை விருத்தியும் பரிணாமமும் ஆரம்பமும் விவரத்தும் ஆம் அந்நாள் வகை தோற்றங்களுக்கும் விருந்த படம் குடில் பாவம் விருந்த வஸ்திரம் சிறு வீடு உருவம் ஆகும் எப்படி டேரா போடுறது திணி கொண்டு போறாங்க மடக்கிட்டு குளிச்சிடறாங்களே வீடு மாதிரி ஆகிடுது அதை குறிப்பும் அப்படி ஒன்று இருந்துட்டான் ஒன்று அப்படி போல உலகமானது விரிஞ்சிருந்த ஒன்று பால் தயிர் ஆகராறம் உரைத்தல் உரு தந்து நியாய படம் பால் தயிர் வடிவமாவதும் பால் எப்படி தயிராக மாறுதோ அப்படி போல இந்த உலகம் பரணாமயத்துடையது என்று பரணாமா அவயவம் என்று கூறப்படும் நூல் முறையாக வசரமாகவும் அவயவம்னா உறுப்புகள் நூல் பல விதமாக கொடுக்க நெடுக்காக சேர்ந்து ஒரு வஸ்திரமாக அப்படி போல அநேக அணுக்கள் சேர்ந்தே உலகம் என்று சொல்லலாம் அது ஒரு நிலம் பல அணுக்கள் சேர்ந்தது ஒவ்வொரு உருவமா தோற்று அப்படின்னு அதை விஞ்ஞானிகள் கருத்தியது இப்போது வன் பகு உலக உரு முறை திட்டாந்தம் ஆகும் வலிய கயிற்று நீங்கும் பாம்பின் வடிவும் தோற்றும் கிரோமாக கூறும் திட்டாந்தங்கள் ஆம் வருஷா திட்டம் சொல்றேன் தேர்தல் எல் மெய்பொருளில் எக்காலத்தின் உண்மையாக வேகட்டு வடிவம் ஆவையில்லாத சத்ருக பிரமத்தின்கண் திரிந்தெழு பொய்பொருள் அது வேறு வடிவம் அடைகின்ற வித்தியா வசுக்கள் கற்பிதம் அதற்கு ஓமை வறுத்து கையிற்று அறவன் கந்தர்வ நகர் குற்றி மகன் பொய்யாக தோற்றுவதற்கு ஓமை என்னும் திட்டாந்தங்கள் ஆவன பானும்பென தென்னை கண்டவரை வருத்தும் கைத்தறவும் கந்தர்வ பட்டினமும் சித்திகார சிதகம் ஆக தெரித்த இவை முதலிட ஆம் சொப்பன உலகமும் இந்திரஜால பட்டினமும் இப்பியை தோன்றும் வெள்ளியும் இவிதம் ஆராய்ந்து கூறுகின்ற இவைகள் முதலனவாம் அதாவது இவர்த்தமாம் அர்த்தம் இவ்வளவு கொடுக்கிறான் விவர்த்தம் என்பது பட்சம் தன் தன்மையை கெடாமல் வேட்டு தருவா தோற்றுவது இது விவரத்தம் மற்றதெல்லாம் பரிணாம எழுதிய தன் தன்மை கெட்டு வேட்டு உருவம் தோற்றுவது அவன் தயராதன் அதெல்லாம் தந்துபடம் அணுக்கள் சேர்ந்து ஒரு உருவமாகிறது அப்படிங்கிறது அவன் கருத்து அதாவது சுருங்கி இருக்கிறது விரிஞ்சோன்னா எப்படி துணியானது டேராத அப்படி போல அடங்கி இருக்கிறது உரியது அது நான் ரூபாய் தோற்று அப்படிங்கிறது அது ஒரு கருத்து இந்த கருத்தெல்லாம் சரியில்லை இவர்த்தவாத உடன்பாடு வேகத்திலும் உடன்பாடு அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவார் அந்த அடுத்த பாடல்க்கு மறுக்கொடுக்குறார் போயிட்டு போறும் கற்பிதமாயிற்றுதிகாரியாக ஒரு துமுயேரிடத்தே முன் பிராந்தியார்கென்னில் ஒப்பிசதி பதீரதிமால் உருவச்சொப்பனந்தான் ஒருமுனிவன் பால் உதிப்பீ நதனால் எப்பொழுதும் இல்லாததுபோல் சான்றாமான் மாவில் இலங்கு குண உருவமாம் பகிதி நாள் மருளும் மெய்ப்பரிய ஞாதும் பிராந்திரி ஞானமும் பொய் விளைய நியாயம் ஞேயமும் வரணும் அவர் கிளையூர் இளையேன் என்பதாக பாட்டு காரணத்தை தோஷ பரிகாரம் கொள்றார் அதாவது உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருக்கே அதில் குற்றங்கள் இருந்தால் அதுக்கு தோசைப்படும் சொல்றார் முன்னூறு சொல்லப்பட்ட விருத்தி பரிணாமம் தந்து படம் அதாவது ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கும் விளக்கம் சொல்லாமல் விட்டுட்டார் தேவையில்லை இது வேற ஆதரவானதுனால இது ஒருத்த பட்சம் வேண்டும் என்று அவரது என்ன விருத்தி என்று சொன்னாக்குருங்கியது விரியுது விரிகிறது எது மாயை தான் இங்கே மாயை தான் விரியுருங்க சங்கோஷிகாசம் ஆனால் மாயை தனியாக விரிகிறது இல்லை தச்சியான இந்த பிரம்மத்தின் சன்னிதான சேர்ச்சினாலும் விரித வழியே அச்சுதான் விரியது இல்லை அதனால அது உடன்பாடு இல்லை அப்புறம் விருத்தி பரிணாமன் மாதா மரணம் அடைகிறவுடைய பிரம்ம பரணாம அடைகிறது இல்லை அது மாய பரிதமான அடையாது சன்னிதானிக்க அடைகிறவுடைய அது சுதந்திரம் கிடையாது அதாவது பரணாமல் பகுதி மாய்க்குடைய பிரம்மத்துக்கு கிடையாது பிறகு அணுக்கள் பல அணுக்கள் சேர்ந்து ஒரு வடிவம் எடுக்குதுன்னு சொன்னா பரணாமல் சொல்லக்கூடிய முதல் அணு எப்படி வந்தது பல அணுக்கள் சேர்ந்து அதாவது ஒரு அணு ரெண்டு அணு சேர்ந்தா தூதர் மூணு சேர்ந்த திருஜி அணு அனைவரும் அணுக்கள் தான் இந்த உலகம் தானாக கொடிச்சா உங்களுக்கு கூட்டினாங்களா தானா கொடுமையான அது அறிவுடையதா அறிவுமாறுதா அந்த அணுக்கள் ஒவ்வொரு அணுவும் ஒரு அணு சேரும்போது அது உடன்பாடா வரும்பாடான இல்லையா விரோதமா விரும்புறதுன்னா விசாரணை பண்ணி பார்த்தா பதில் கிடைக்கிறது இல்லை அதனால அது தள்ளுபடினு விட்டாச்சு ஏன் அணுக்கள் விருமையான்னு சொல்றாங்க பல அணுக்கள் சேர்ந்து சாணா சேருதுதான் சேர்க்கிறாங்களாம் சாணா சேருமா சேர்ந்து சேர்த்து பார்ப்போம் வச்சுக்கலாம் சேர் பார்க்கு புருஷன் தானே ஆராய்ச்சி பண்ணி சொல்றான் அப்ப அவன் யாரு சேதனம் இல்லனா ஜலம் செய்யுமா அதனால சேலதரமெல்லாம் செயல்படாதனால இது தள்ளுபடி பக்து சொன்னா தன் தன்மை காணாமலே வேற்று வருவாக்கு தோடுதானா எப்படி தோட்டது மயம் சமர்த்தினா தோட்டது அது மாய அனுலோச்சனை மாறி அது எங்கிருந்து எப்படி வந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் அதுதான் பலனும் அடைகிறது ஆத்மாவும் பலனும் அடைகிறது இல்லை பலனும் அடையாத காரணத்தினால அதன கற்பதமாக தோன்றக்கூடிய இந்த மாயின் சம்பந்தம் ஏற்பட்டு அந்நாய் சம்பந்தத்தினால ஒரு வருவே பலவிதமாக தோட்டம் உண்டாகவில்லையோ வாசமாக மாறவில்லை என்பது வருத்தபட்சம் அந்த அளவில் அதை உதாரணங்கள் சொன்னார் பழுவீர் பாம்பு குற்றி மகன் அவர் முயல்கோடு காவல்நீர் இப்படி பல திட்டம் சொல்லலாம் சொல்ல சொல்லும்போது அதிலேயும் பிரிவுகள் அப்புறம் பின்னால் ஒரு சோபாதி பிராந்தி விருபாதி பிராந்தி குச்சத்திருவஸ்து வித்தியாரவசு பல பிரிவுகள் உள்ளன எதுவும் இருந்தாலும் கூட மயின் காரியம் உடைய பிரமத்துக்கு உடனே கிடையாது சந்திரான விசேஷம் அங்கே செயல்பாடு செயல் ஜடம் சொல்லியிருக்கார் சுதந்திரம் உள்ள சுதந்திரம் இல்லை மாயோடு சம்பந்தப்பட அளவு போதும் சுதந்திரம் கிடையாது சம்பந்தப்படும் போது பி வேஸ்வரர் ஜெகத்தை உட்பா உண்டாக்குதுன்னா சுதந்திரம் உண்டு சொன்னார் அது ஆனா உண்டாக்குதா இல்லை பிரம்மந்தத்துல உண்டாக்குது அதனால அது சுதந்திரம் சொல்றது வாசகம் கிடையாது அப்படி இருக்கிறதுனால பிரம்மத்தின் முரட்டுத்தமும் மாயின் பழமையுமே பிரபஞ்சம் என்பது வளர்ந்த பிரக்காரத்துக்கு என்ற அளவிலே அதை காப்ப சொல்லி இப்போது இந்த பொய்ப்பொருள் என்று சொல்லும்போது அதனுடைய விவகாரம் எப்படி இருக்கு என்பது இந்த பாடல் சொல்லிவிடுகிறார் இதன்பொருள் அவிகாரியாக பொருந்தும் உயிரிழத்து நிர்வீகார சுவர்வமாகவும் சர்வாதிஷ்டானமாகவும் பொருந்தின ஆத்மாவின்கண் மெய்ப்பொருள் ஏன் கற்பிதமாயிற்று நித்தியாவஸ்து பொய்யாக தோற்றிற்று என்று கூறினால் ஏன் கற்பித தோற்றம் முன் பிராந்தி யாருக்கு எண்ணில் தோற்றிற்று முதலில் யாருக்கு தோற்றிற்று என வினவினால் ஒரு முனிவன்பால் ஒப்புயில் செதிபதி ஒரு மீனிடத்து நித்ராதோஷத்தால் ஓமையற்ற காதலியும் காதலனும் ரதி மால் உருவ சொனம் உதிரிப்பின் அவனுக்கு அவனோடு கூடல் வடிவ அனுபவ ரூப பெரிய இன்பமும் ஆகிய திருப்பூட்டியை வடிவ சொப்பனமானது சேப்போட்டிற்கு கால்படும் சொப்பனமானது கற்பிதமாக தோன்றும் ஆயின் அதனால் அவனுக்கு அக்கனவினால் அம்முனிவனுக்கு எப்பொழுதும் இல்லாது அதுபோல் எத தீங்கும் உண்டாகாது ஒல் சான்றுவான் ஆன்மாவில் சர்வசாட்சியாயுள்ள ஆத்மாவின் கண் இலங்கு குண உருவு ஆம் பகுதியினால் மெய்ப்பு அறிய சசச் சுலச்சலமாய் விளங்கும் முக்குண ரூப மூல பிரகிருதியால் பொய்யான மருளும் ஞாத்திருவும் மனமயங்கிய பிராந்தி ஞானமும் மித்தியா ஞானமும் விடைய போய் நியாயமும் வலினும் அவருக்கு இடையூறு இல்லை மித்தியாவிஷயமாகிய நியாயமும் ஆகிய திருப்பூட்டி வடிவ அதாவது காண்பான் காட்சப்பொருள் காணப்படும் பொருள் சொல்லக்கூடிய திருப்பூட்டிகள் அதனால் திருப்பூர் சொல்வார்கள் திருப்பூட்டி வடிவ பிரபஞ்சமானது கற்பிதமாக தோற்றம் அப்பிரபஞ்சத்தால் அவ ஆத்மாவிற்கு யாதொரு தீங்கும் இல்லை என்பது நிச்சயம் சொப்பனத்தில் ஒருவர் முனிவன் பெண் ஆசை மண்ணாசை பொன்னாசை முன்னுவிட்ட நிலையிலே இருக்கின்ற தூய்மையான அந்தக்காலத்தை உடையவனாக இருந்தாலும் முன் ஜென்மந்தில வாசனையினாலே பெண்களோடு சம்பந்தப்பட்டதாக ஒரு சொப்பனை கண்டாலும் அவனுக்கு அதனால் எந்த விதமான பாவம் அது சொனத்திலே வெறும் பொதுத்தோற்றம் வழிய பாசமா இல்லை என்று எவ்வளவு ஜாதகத்தை நிச்சயம் பண்றாலும் அப்படி போல இந்த உலகத்தின் கண்ணே எத்தனையோ விவகாரங்கள் அடைஞ்சாலும் கூட சம்பந்தம் இல்லை என்பதை இந்த பாடலு சொல்றோம் இறைவனா தோன்றிய மாயாமயமாம் உலகம் இது இருந்தபடி இருக்கும் தன் வடிவினாலதனு மறைவிலா ஜீவபூத்தி விருத்தி கற்பிதமாம் மற்றொரு போக்கிய விருப்பு விடயம் வெறுவிதமா வெறுப்பு விடயத்தினொடு நொதுமல் விடயமென பலவிதமாம் அவையாவை எண்ணில் முறையின் மணிதாதி புலி எழுவாய்வியல் துரும்பு முதலனவாம் என மொழிவர் முற்றுமுணர்ந்திடையோர் எம்பத்துரா வாட்ல ஈஸ்வர சிருட்டி ஜீவ சிருட்டி ரெண்டையும் சொல்றார் ஈஸ்வர சிருட்டி உரிப்படுத்தலமா இருக்க ஜீவ சிருட்டிகள் தான் வித்தியாசமா இருக்கு என்பது இந்த பாலம் சொல்றொருள் இறைவனால் தோன்றிய மாயாமயம் ஆம் உலகம் பரமேஸ்வரனால் சிருட்டியான மாயா வடிவமான தேகாதி பிரபஞ்சம் தன் வடிவினால் இருந்தபடி இருக்கும் அதனுள்னது சொரூபத்தோடு ஒரே வடிவமாய் இருக்கின்ற விதமே இருப்பதாம் அப்பிரபஞ்சத்துள் மறைவு இல்லாத ஜீவ புத்தி விருத்தி கற்பிதமாம் நான் என்னும் சாமானிய அம்சத்தில் ஆவரணமில்லாத ஜீவனது புத்தி விருத்தியினால் கற்பிதமான ஒரு போக்கிய வடிவமே விருப்பு விடயம் வெறுப்பு விடயத்தினுடு ஓர் போக்கியரூப பொருளே பிரிதிக்கு விஷயமும் தேசத்திற்கு விஷயத்துடனும் வெறுவிதாம் நொதுமல் விடயம் என திருவிதம் ராகத்வேஷமா பயனில்லாத உபேட்சா விருதித்துக்கு விடயமும் என மூவிதமாயிருப்பதாம் அவையாவை என்னில் அவைகளில் யவை என்றால் முறையின் வணிகாதி புலி எழுவாய் வீழ் துரும்பு முதலியன ஆம் என கரவமாக பிரீதிக்கு ஸ்ரீ புருஷன் புத்திரன் பொருள் முதலிடவும் தேசத்திற்கு புலி பாம்பு திருடன் முதலீனவும் உபேட்சைக்கு வீதிரியில் வீழ்ந்து கிடக்கும் திரும்பு முதலியன விஷயங்களாகும் என்று முற்றும் உணர்ந்து உடையோர் மொழிவர் வேதாந்த சாஸ்திர பொருள்கள் அனைத்தும் உள்ளவாறு உணர்ந்துள்ள பெரியவர்கள் இவ்வாறு விஷயங்களை முவிதமாக கூறுவார்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஈஸ்வரத்திற்கு ஒன்றுதான் அதை ஜீவ கற்பிதங்கள் அநேகம் பாவனைகள் குறிப்புடையுமாயிருக்கின்ற சிறிய உத்தரவு முதலானவர்கள ஒரு விருப்பு பாவனை உண்டாகுது புலி தேவை முதலான விசயம் திருக்கிற இடத்துல விருப்பு விஷயம் உண்டாகிறது சுரும்பு சாதாரணமாக தெருவில் கடந்தாக்க அதுல நமக்கு உதாசனம் உண்டாகிறது எல்லாம் ஒரு ஈஸ்வனோடு சித்திக்கப்பட்டிருந்தாலும் கூட பாவனை வித்தியாசம் இருக்கு பாவனை தான் நம்ம பலன் கொடுக்குறது உதாசீனம் இந்த மூன்றில் விருப்பில அனுகூல பதார்த்தம் என்று சொல்லி அதனோட விரும்பி பழகுறோம் வெறுப்படைமின்றி வெறுப்பு வெறுப்படைந்து அதனோட விட்டு நீங்குறோம் அதை இன்பத்தையும் பண்றோம் உதாசீனமான அது மேற்கொள்வதில்லை இப்படி இவ்வாறு செய்யறோம் ஏன்னா எதுவுமே விருப்பில்லை விருப்பம் இல்லை பாம்புத்தேன் அப்படி இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொன்னா அது வரும் போகும் நம்மளை கடிக்க வருது தூரமா போயிருங்க அது போதிருது அப்படியே கடிச்சு ஆவணும்னு சொன்னா ஒரு விட போடுமா விடாது அதுப்படித்தான் இருக்கும் அது எப்போ நாத பண்ணதான் தீரும் அனுசாரணமாக தீரும் அதை தடுக்க முடியாது பலபராதம் இருந்தா திரோக நம்ம நாம போயிடலாம் தொடர்ப்பயம் வந்து எல்லாத்திலும் உதாசனமா போயிடும் அந்த விருப்பு விருப்பு உதாசனம் மூலியம் என்றால் உதாசன பிரதானம் சொல்லப்படுது அதனால ஜீவ பேங்கள் அளவில் எதுவுமே செய்யும் அளவில்லை என்றார் கைவிடத்தில் யூஸ் ஒன்று தான் யூஸ் சிட்டியில் அநேகம் அந்த அநேகம் தான் சூதுக்கங்கள் மாறி மாறி வருகின்றன என்பதை சொன்னார் அடுத்த பாட்டில் இதுக்கு என்ன விளக்கமாக ஒரு நிச்சயம் கொடுக்கப்போற ஈசனிருமிதமான வேகாகாரமுன் பின் எய்து முயிற்கற்பிதமா பலவாகாரமுமோ தேசவிடைய தொருதொற்கெவ்வாறுங்கென்னில் நிட்டுந்தம் ஈசனிருமிதமனியாதிகளாம் பேசிலொரு தகையா போதன் கற்பனான விதத்தினால் அவைதமையை பெற்றோனுக்கு ஆசை விடயம் அதாகி பரார்க்கு வெறுப்பாகி அரியதுறவி குருபேட்சா விடயமா இந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் விளக்கிறார் இன்னொரு பாட்டில் இது அதிகம் வளர்க்கிறார் மூன்று பாடல்கள் இந்த விளக்கத்துக்கு கொடுத்திருக்கார் தேச விடயத்து ஓரிடத்துள்ள அந்த ஒரு விடயத்தின்கண் ஈச நிருமிதம் பரமேஸ்வனுடைய பெருவிதம் ஆன ஏக ஆகாரமும் திருட்டியானது ஒரு வடிவமும் பின் எய்தும் உயிர் கற்பிதம் பல ஆகாரமும் ஒருதற்கு அவ்வொரு வடிவத்தின் பின்னால் ஜீவனது கற்பிதமான அநேக வடிவமும் பொருந்ததற்கு திருஷ்டாந்தம் எங்கு எவ்வாறு எண்ணில் திருஷ்டாந்தம் இவ்விடத்தில் எவ்விதம் என்றால் ஈசன் நிருமிதம் மணியாதிகள் ஈஸ்வர திருட்டியாயுள்ள தத்தினம் தில்லிய சொன்னதனால மற்றெல்லாம் ஜெய்த்துக்கலாம்